இந்த ஒன்பதாவது நாள் உரையை தொடங்குகின்றோம் மூன்று பெருமக்கள் பெருமானை மிக நன்றாக பாடினார்கள் ஒருவர் திருஞான சம்பந்தர் இன்னொருவர் திருநாவுக்கரசர் மூன்றாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நீண்ட நாட்களாக மூவர் என்று சொல்லக்கூடிய பழக்கம்தான் இருந்து வந்தது சிவபிரகாச சுவாமிகள் மாணிக்க நால்வராகச் சேர்ந்தார் நாலாவதாக அதுக்கு அப்புறம் நால்வர் என்ற படக்கம் வந்தது அதுக்கு முன்னாலே எல்லாம் மூவர் தான் அந்த மூவரில் ரொம்ப சிறப்பானவர் திருநாவுக்கரசு பெருமான் ஒரு செவி வழி செய்தி ஒன்று சொல்லுவார்கள் சிவபெருமானிடத்திலே கேட்டார்களாம் இந்த மூவரை பற்றி தங்களுடைய எண்ணம் என்ன சிவபெருமான் சொன்னாரா சம்பந்தன் தன்னை பாடுவான் எல்லா பாட்டிலையும் கடைசியில் அவர் பேரை வச்சு பாடுவார் கருந்த கடைசி பாட்டில தன்னை பாடுவான் சுந்தரன் பொன்னை பாடுவான் பணவானுங்கிறதுக்காக பாடுறவர் சுந்தரமூர்த்தி என் அப்பன் திருநாவுக்கரசன் என்னையே பாடுவார்னால அவ்வளவு பெருமே திருநாவுக்கரசர்கள் திருநாவுக்கரசர் பாட்டுக்குத்தான் தேவாரம்னு பேரு சுந்தரர் பாட்டுக்கு திருப்பாட்டுன்னு பேரு ஞானசம்பந்தர் பாட்டுக்கு திருக்கடை காப்புன்னு பேரு ஆனாலும் மொத்தமாக மூணுக்கும் சேர்த்து தேவாரம்னு சொல்றோம்னா அது அப்பர் பெருமான் பெருமை பெரிய புராணத்திலே அற்புதமான வரலாறுகள் இரண்டு என்ன சார் இத்தனை வரலாற்ற ரெண்டு தான் சொல்றீங்க கேட்குறீங்கல்ல திருஞான சம்பந்தர் வரலாற்றை தொடங்குகிற பொழுது அவர் பெயரில் சேர்க்கலான் தொடங்கவில்லை சுந்தரர் வரலாற்றை தொடங்கும் பொழுது அவர் பேரை வைத்து தொடங்கவில்லை அறுபத்தி மூணு தனியடியார்களில் ரெண்டு பேர் வரலாற்றை தொடங்கும் பொழுது மட்டும் அவர்கள் பெயரை வைத்து வழிபட்டு தொடங்கினார் யார் ரெண்டு பேரு ஒன்னு திருநாவுக்கரசர் இன்னொன்று மங்கையர்கரசியார் முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது திருநாவுக்கரசுன்னு ஆரம்பிப்பார் திருநாவுக்கரசு வளர திருத்தொண்டின் நெறிவாளர் உரை செய்ய உன்னாமை உணராதேன் திருநாவுக்கரசர் ஆரம்பிப்பார் அதே மாதிரி மங்கையர்கரசியாருடைய பிராணத்தை சொல்ற பொழுது மங்கையர்க்கு தனி அரசி தெய்வம் வளவர் திருக்குள கொழுந்து ஆரம்பிப்பார் வரலாற்றுல தான் முதல்ல அவங்க பேரை வச்சு ஆரம்பிச்சார் ஏன் தெரியுமா இந்த ரெண்டு பேர் பேரும் சிவபெருமானுடைய அஞ்சலுத்துக்கு சமானம் திருநாவுக்கரசருடைய பெயரை சொல்லி ஒருவர் கடை தேறிவிட்டார் அவரு சொல்றது இல்லை திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு மூத்த பையனுக்கு பேரு திருநாவுக்கரசு நம்பர் ஒன் அந்த காலத்துல நம்பர்லாம் இருந்துச்சான்னு கேட்காதீங்க ரெண்டாவது பையனுக்கு பேரு ரெண்டாம் திருநாவுக்கரசு மூணாவது பையனுக்கு பேரு மூணாம் திருநாவுக்கரசு வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு இல்லம் பெண் குழந்தை பிறந்தா நாவுக்கரசி மாட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு உலகிற்கு பேரு திருநாவுக்கரசு சாலைக்கு பேரு திருநாவுக்கரசு சாலை குளத்துக்கு பேரு திருநாவுக்கரசு குளம் தண்ணீர் பந்தலுக்கு பேரு திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல் இப்படியே வச்சு வச்சு திருநாவுக்கரசு பேரை சொல்லி கடத்தேறினார் அப்போது அடிகள் அதே மாதிரி மங்கையரசியார் கூண்பாண்டியன் நெடுமாற பாண்டியன் மாறினதுக்கு மனைவிதான் குருநாதராக இருந்து திருஞான சம்பந்தரை அதனாலே இந்த ரெண்டு பேரும் குருநாதராயிருந்ததுனால இவங்க ரெண்டு பேரால் சில பேர் கடன் தேர்ந்ததுனால ரெண்டு பேர் வரலாற்றில் மட்டும் சேர்க்கலார் முதல்ல அவங்க பேரை வச்சு தொடங்குவார் பெரியபுராண அரங்கேற்றம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தொடங்கிட்டு ஆயிரத்தி ஏப்ரல் பதினாலு சித்திர மாசம் திருவாதர நட்சத்திரம் அடுத்த வருஷம் ஆயிரத்தி நூத்தி நாற்பது ஏப்ரல் இருபது அடுத்த வருஷம் சித்திர மாசம் திருவாதர நட்சத்திரத்திலே பெரியபுராண அரங்கேற்றம் நிறைவேறிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கிலே நாம் சுந்தரையும் சேர்த்து இருபது பேரை பார்த்திருக்கோம் சுந்தரரையும் சேர்த்து இருபத்தி ஒன்னாவது இன்று இப்பொழுது திருநாவுக்கரசரை பார்க்கிறோம் மூன்று சருக்கங்கள் முடிந்தன மூணாவது சருக்கம் உலகாண்ட சருக்கம் ஒவ்வொன்றிலையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு துதி சொல்லுவார் சேர்க்கல இந்த உலகாண்ட சருக்கம் முடிச்ச உடனே சுந்தரமூர்த்திக்கு ஒரு துதி சொல்றார் பாருங்க அற்புதமான பாட்டு சுந்தரமூர்த்திய கும்பிடுகிறவர்களை வணங்குவான் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்றார் சுந்தரமூர்த்தியை கும்பிடுவதற்காக கடவுள் கொடுத்த <immagas cars> <immagasenseful> வாசம் அர் மென் களல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் சுந்தரமூர்த்தியினுடைய திருவடி தாமரைகளை வணங்குவதற்கு நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்கே அந்த பிறப்புக்கு வணக்கம் அப்படிங்கிறார் சேக்கிடான் இப்போ திருநாவுக்கரசரை தொடங்கிறார் திருநின்ற செம்மையே செம்மையாய்கொண்ட திருநாவுக்கரசம் தன்னடியார்க்கும் அடியேன் திருநின்ற செம்மை திரு சிவம்னு அர்த்தம் திரு மங்களாத செல்வம்ிய சிவத்தை கொண்டவர் திருநாவுக்கரசு பெருமான் அவரே பின்னால பாடுவார் சிவனும் ஓசை அல்லதரையோம் சொன்ன வார்த்தையை வச்சு அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு அறமொழி கொடுத்தார் திருநின்ற செம்மைங்கிறது திருநாவுக்கரசர் பாட்டுல இருக்கு அது அப்படியே எடுத்துக்கிட்டார் பின்னால வந்த சுந்தரமூர்த்தி திருகின்ற செம்மையே கொண்ட திருநாவுக்கரை அடியார்க்கும் அடியேன் இடையரா பேரன்பும் அன்பு மழை இணை வெளியும் எப்படி சார் இருப்பார் கண்ணில கண்ணீர் குட்டிக்கிட்டே இருக்கும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் கையில ஒரு பெரிய தோசை கரண்டி வச்சிருப்பார் அதுக்கு என்ன பேரு உளவாரம்னு பேரு ஏன் எல்லா இடத்திலையும் போய் ஆலயங்களை தூய்மை செய்வது அவர் பணி சிவபெருமான் திருவடிக்கே இல்லாத பெருந்துறவும் கன்னியாகுமரியிலிருந்து கைலாசம் வரைக்கும் நடந்து போன ஒரே அடியார் திருநாவுக்கரசர் தான் கைலாசம் வரைக்கும் போயிட்டு வந்தார் நடந்து யோசிச்சு பாருங்க மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் அந்த காலத்தில் பாடு அற்புதமான வாக்கு இது யாருக்கு வாழ்த்து அப்பர் சுவாமிக்கு இப்பவும் செட்டி நாட்டுல நேமத்தாம் பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த நேமத்தான் பட்டியில திருநாவுக்கரசு வித்யாசாலை அப்படின்னு ஒரு பள்ளி கூட கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கு அந்த குடும்பத்துக்கு பேரு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு இல்லம் பையனுக்கு பேரு நாவுக்கரசன் பொண்ணுக்கு பேரு நாவுக்கரசி தப்பினா திலகவதி அந்த வீட்டுக்கு பேரு அப்பர் இல்லம் நான் இந்த பள்ளிக்கூடத்தில் போய் பேசியிருக்கேன் திருநாவுக்கரசு வித்யாசாலை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அந்த வித்யாசாலையை பாடியிருக்கார் அந்த குடும்பத்தில் அத்தனை பேர் அப்பர் அடிகளுடைய பக்தர்கள் இதே மாதிரி அழகங்குளம்னு ஒரு ஊர் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் அங்கே மஞ்சபுத்தூர் செட்டியார்கள் அங்கே ஒரு செட்டியார் அவரு திருநாவுக்கரசருக்கு தனியாக கோயில் கட்டியிருக்கார் தனி கோயில் திருநாவுக்கரசு குருபூஜை அன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு சொற்பொழிவு காலையில் இருந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் அழகங்குளம் பரமசிவன் செட்டியார்னு பேர் இப்போ அவர் இல்லை பிள்ளைகள் இருக்கிறார்கள் நன்றாக நடத்துகிறார்கள் அழகங்குளம் திருநாவுக்கரசருக்கு தனியாக அது என்ன தெரியுமா வேடிக்கை திருநாவுக்கரசனுடைய திருமேணிக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள் கழுத்தில் வைர நகை போட்டிருப்பாங்கல்ல அவ்வளதையும் கொண்டு அந்த அன்னைக்கு சாத்தியிருப்பாங்க நமக்கு வேடிகையாக இருக்கும் இந்த சன்னியாசிக்கு இத்தனை வைர நகை போட்டு கும்பிடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு ஆசை நம்ம குடும்பத்து நகை அவருக்கு அவர் கழுத்தலைப்பட்டா மங்களமா இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்குறவங்களுக்கு அவ்வளவு நகைங்க இங்கிருந்து இங்கே வரைக்கும் திருநாக்கரசு எல்லாம் வயிறோம் எல்லாம் வைரம் டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது அருமையான வைரம் காலையில் போட்டு வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பரமசிவன் சிட்டியார் பரமபக்தர் திருநாவுக்கரசு வளர்ந்திருத்தொண்டின் நெறிவாளர் என்று பெருமான் தொடங்குகிறார் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறாவது பாட்டுலார் பாட்டுக்கு முற்பிறவி பெயர் வாகீசன் பின்னாலே நம்முடைய பெருமான் கொடுத்த பெயர் திருநாவுக்கரசன் பாரியார் சாமி அழகா சொல்லுவார் மரங்களுக்கு ராஜா அரசமரம் விலங்குகளுக்கு ராஜா சிங்கம் மலைக்கு ராஜா இமயமலை பறவைகளுக்கு ராஜா கருடன் தேவர்களுக்கு ராஜா தேவேந்திரன் நாகங்களுக்கு ராஜா நாகராஜா நடிகர்களுக்கு ராஜா நடராஜா தியாகிகளுக்கு ராஜா தியாகராஜா நாவுக்கு ராஜா நாவுக்கரசர் யாரு வாரிய அரசாமி அரச பேங்க அந்த நாக்கு அப்படிப்பட்ட நா அவளது பாட்டு பாட்டு அவளது வாக்கு அத திருவாசகம்னு சொல்றார் சேர்க்கிறார் நாவுக்கரச வாக்க திருவாசகம்னு சேர்க்கிறார் சொல்றாரு அந்த பாட்டு பின்னால வருது அற்புதமான வாக்கு யார் இந்த நாவுக்கரசர் சிவபெருமானுடைய கைலாசம் யாரும் போக முடியாத இடம் இப்போ நம்முடைய நாட்டுல அந்த பிளேன் கூட கைலாசத்துக்கு மேல பறக்காது கைலாசத்தை சுத்தி தான் போகும் புஷ்பக விமானம் குபேரங்கிட்டேந்து அவன் திருடினது அந்த புஷ்பக விமானத்துல பறக்கிறான் கைலாச மலை எதிர்த்தாப்பல் இருக்கு அது என்ன இந்த மலை எதிர்த்தாப்பல் இருக்கு விளைவிக்க எப்படி இருக்கு அதுதான் ஆணவத்தினுடைய உச்சகட்டம் நான் இவ்வளவு பெரிய ஆளு ராவணேஸ்வரன் உலகத்தில் ஈஸ்வரப்பட்ட ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு பரமேஸ்வரன் இன்னும் ஒன்று ராவணேஸ்வரன் வேற யாருக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடையாது நம்ம புரியாத்தனமா சனீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கோம் அது சனி சரண் சனி சரன் மெதுவாக சஞ்சரிப்பவன் ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டரை வருஷம் இருந்து அந்த ஆளை இல்லைன்னு ஆக்கிட்டு அப்புறம் தான் போவார் அதனால பயந்து போய் சனி சரண்னு சொல்லி அதை சனீஸ்வரன் மாத்திட்டான் ஈஸ்வரன் இல்லை அடியாறுகள்ல பெரிய ஆடு ராவணேஸ்வரன் இன்னொன்னு பரமேஸ்வரன் அவன் போனான்னா அந்த கைலாசத்துக்கு பக்கத்திலே குரங்கு இருந்தது குரங்க பார்த்தான் தாண்டி போனான் இவங்க கண்ணுக்கு குரங்கு மாதிரி தெரிஞ்சுது குரங்குல்ல நந்தியம் இருப்பாங்க இந்த கண்ணு கெட்டுப்போனா அப்படித்தானே தெரியும் நந்தியம்பெருமான் என்ன சொன்னாரு இது சிவமலை வளமாக போனாரா ஏ குரங்கு முகத்தை வச்சுக்கிட்டு என்ன சொல்ற அப்படின்ட்டான் உடனே ஒரு சாகம் கிடைச்சது குரங்குகளால உன்னுடைய நாடு அழியும் ஆஞ்சநேய சுவாமி தான் அழிச்சாரு அன்னைக்கு வச்ச தீ சிலோன்ல இன்னும் அலைய மாட்டேங்குது பாத்தீங்களா குரங்கு பகம்னு சொன்னானா மாட்டிக்கிட்டான் அப்படியே மலையை தூக்கினான் நான் கைலாச யாத்திரை போறப்படுது அந்த இடத்தை பார்த்தேன் கைலாசத்தை சுற்றுறதுக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இப்ப பாதையெல்லாம் போட்டுவிட்டா நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் தான் முதன் நாள் பதினெட்டு கிலோமீட்டர் போனா திரபுக்குங்கிற இடத்துக்கு போகலாம் கடுமையான பாதை வழியில எல்லாம் ஆறு ஆத்துல பாலம் போட்டுருப்பான் பாலம்னு சொல்லுவாங்க பாலம் என்ன தெரியும்ல ரெண்டு மூங்கி கம்பு விழுந்தா உடனே மோற்றத்துக்கு போயிடலாம் அப்படித்தான் கீழே ஆறு அதுலதான் கடவுளேன்னு போகணும் போயிட்டோம் அன்னைக்கு ராத்திரி படுத்துட்டோம் மறுநாள் காலம்பரம் பார்க்கற ஒரு பொரட்டு பாரு இது என்னன்னு கேட்கிறோம் இங்கே இருந்து பார்த்தா கைலாசம் பக்கத்துல தெரியும்னா போய் பார்த்தா ரொம்ப பக்கத்துல தெரியுது அந்த இடம் தான் ராவணன் இந்த பாதையில் நின்று கொண்டுதான் கைலாசத்தை தூக்கினான் உள்ள மக்கள் அங்கேயா இருக்கா நம்ம கூட வர்ற செற்பாக்கள் நேபாளத்துக்காரன் அவன் தான் சொல்றான் அவளதையும் திபேத்துக்கார நேபாளத்துக்காரன் ரெண்டு பேர் தான் தெரிஞ்சவங்க அவங்க சொல்றாங்க அங்க இருந்து பார்த்தா கைலாசம் பக்கத்துல நான் கூட நினைச்சு போய் தொட்டு வந்துருவோமா பக்கத்துல தெரியுது கிட்ட போனா மூச்சு முட்டுது ஆக்சிஜன் கிடையாது திரும்பிட்டே கைலாசம் தூக்கிட்டான் தூக்கினா சிவபெருமான் இருக்கிறார் அம்பாள் பராசக்தி இது ஆடின உடனே ஓடி வந்து சிவபெருமானை கட்டி தழுவி கொண்டான் அந்த நேரத்தில் கால லேசம் அம்பாள் தழுவாம அவர் அழுத்தி இருந்தார்னா இவன் கதை முடிஞ்சிருக்கும் அம்பாள் தழுவுற பொழுது அவரால் சமஹாரம் பண்ண முடியாது அருள் தான் பண்ண முடியும் அழுத்தினாராம் அழுத்தின உடனே உள்ள மாட்டிக்கிட்டான் இருபது கை பத்து தலை பூச்சி மாதிரி தவிக்கிறான் ஆயிரம் வருஷம் அழுதானான் ராவணன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நன்றாக அழக்கூடியவன் கும்பகர்ணை இறந்த பொழுது ராவனை அழுதானா எப்படி இருந்துதான் இவனுடைய பேருக்கான காரணத்தை தெளிவாக காட்டினான் காரணத்தை பாவித்தான் அந்த தளவும் அணைய பகர்ந்தழைத்தான் தன் நாமத்தின் காரணத்தை பாவித்தான் சீதை கெண்டை தடங்கால் உள்ளே கிழி அது கம்பன் வாக்கு நன்றாக அழுபவன் அர்த்தம் ஆயிரம் வருஷம் பண்றா என்ன ஆச்சு ஒரே ஒன்னு செய் உனக்குதான் இசை பாட தெரியுமே சமகானம் பாட தெரியும் பாடு சிவபெருமான் இசைக்கு உருகக்கூடியவன் இசை பாடிட்டீங்கன்னா கடவுள் உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து இருப்பார் ஞாபகம் வச்சுங்க ரொம்ப நாள் தவம் பண்ணாதான் நல்ல குரலும் பாட்டும் கிடைக்கும் நாங்கள்லாம் கொடுத்து வைக்கல கொடுத்து வைக்கல தேனபிஷேகம் பண்ணனா நல்ல குரல் கிடைக்கும் நல்ல பாட்டு வரும் அப்படி பாடுனான்னா என்ன வீணைக்கு என்ன செய்லையை எடுத்து வச்சுக்கிட்டான் வீணைக்கு தலை நரம்பு எடுத்த இல்லை போட்டான் உடம்பு நரம்பு சாமகானம் பாடுனா பெருமான் பார்த்தார் லேசா லேசா அந்த காலை தூக்கினார் தப்பிச்சம்பளைச்சேன்னு வெளியில் வந்துட்டான் ஓடி வந்துட்டான் பெருமான் பாகீச முனிவரை பார்த்தார் நீ தான் சொல்லி கொடுத்தியா ஆமா பூமியில போய் பாடு அவரு தான் அப்பரு சுவாமிகளா அவதாரம் பண்ணனார் திருநாவுக்கரசு பெருமானாக வந்து பதிகம் ஏழு எழுநூறு பகருமா கவி யோகி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகம் ஏறத்தாழ நாப்பத்தி ஒன்பதாயிரம் பாட்டு பாடியிருக்கார் கிடைச்சது மூவாயிரத்து சொச்சம் பாட்டு தான் பாடினது நாற்பத்தி ஒன்பதாயிரத்து சொச்சம் பாட்டு அவரு தான் இங்கே அவதாரம் பண்ணுகிறார் எந்த நாட்டில் திருமனைப்பாடி நாடுன்னு ஒரு நாடு இன்னொரு பேர் நடுநாடு அவதாரம் பண்றான் சொல்றாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் பிறந்தது திருமலைப்பாடி நாடு அப்ப அந்த ஊருக்கு எவ்வளவு வருமே தேடி மெஜாரிட்டி சார் அங்க மூணு பேர் சிவனடியார்கள் சிறந்தவர்கள் அப்பரும் சோழ நாடு திருமண தெரியுமா வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய புள்ள வரந்தருவார்னு ஒருத்தர் வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாரதம் எழுதினார் அவர் புள்ள அதுக்கு முன்னுரை கொடுத்தார் இந்த முன்னுரை கொடுக்கிறவங்க பெரியவங்களா இருக்கணும் நான் ஒரு நூல் எழுதிவிட்டா டாக்டர் நூட்டை போய் ஒரு முன்னுரை கேட்பேன் என்ன என்னை விட ரொம்ப பெரியவர் ராஜகோபால் ஐயாட்டை போய் கேட்பேன் என்னை விட பெரியவர் யோசிச்சு பாருங்க முன்னொரு எழுதவர் நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கணும் அப்பாவுக்கு புள்ள முன்னுரை எழுதனாராம் அப்போ அந்த புல்லை அவளது பெரியவர் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுகிற்கெல்லாம் எரிது அந்த பாட்டு ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க திருமுறை பாடிய நாடு திருமணிப்பாடி நாட்டை பாடுறாரு நாமம் பனுவல் பாவலர் கூடி போடுறவர் தொழுதனாடு திருமணிப்பாடி நாட்டில் திருக்கோவிலூர்னு ஒரு ஊர் திருக்கோவிலூர்ல ஒரு இடைகளி இடைகளின் சின்ன திண்ணை ஒருத்தர் வந்து அங்க படுத்தார் ஒருத்தர் வந்தார் ஐயா வரலாமா வரலாம் மூவரானால் நிற்கலாம் மூணு பேரு நிற்கிறாங்க இருட்டா போச்சு யாரோ ஒருத்தர் நாலாவதா உள்ள வந்துட்டார் உள்ள புகுந்து நெருக்க ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் வந்தவங்கெல்லாம் பெர்மிஷன் கட்டி ஒழுங்கா வந்தாங்க இந்த ஆளும் ஒண்ணும் கேட்காம அவராக வந்து எல்லாரையும் இப்படி இடிக்கிறார் அப்படி இருக்கிறார் வயிற்றுல இடிக்கிறார் இடுப்புல இடிக்கிறார் முதுகல இடிக்கிறார் அவர் இடிக்க இடிக்க மூணு பேருக்கு சந்தோஷமா இருக்கு அதுதான் வேடிக்கை மூணு பேருக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரம் இந்த மூணு பேர் யாரா நாலாவது ஆளு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஒருத்தர் விளக்கேற்றார் அந்த காலத்துல டார்ச்சா இருந்துச்சு இல்ல இல்ல பாட்டுல தான் விளக்கு உலகத்தை தகழியா வச்சுட்டேன் கடல் தண்ணியை பூரா தண்ணீரா ஊத்துனேன் சூரியனை திரியா போட்டேன் நடக்கிற காரியமா கொஞ்சம் அதிக மொத்தம் பண்ணல வையம் தகடியாய் வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராடியா நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று வெளிச்சம் வரல அடுத்தாள் பார்த்தாள் கொஞ்சம் அகலக்கால் வச்சுட்டீங்க உலகத்தையே பெருசா ஒரு சட்டி ஆக்கறதை நம்மளால முடியுமா கடல் தண்ணியை போற அதில் ஊத்துறது முடியுமா சூரியனை திரியா போடுறது நடக்கிற காரியமா கொஞ்சம் உள்ளுக்குள்ள விளக்கேற்றி பாருங்க உள்ள பார்த்தாதான் வெளியில பார்க்கலாம் உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி அன்பே தகடியாய் அன்புங்கிற சட்டி ஆர்வமே நெய்யாக ஆர்வத்தை என்னையா ஊத்து சிந்திருச்சு இந்த மூணு பேரும் பார்த்தா ஒரு ஆள் எதிர்த்தாப்பில் சிரிச்ச உடிக்க நிக்கிறார் இடிப்புல கைய வச்சுட்டு யாரு ஒரு பக்கம் மகாலட்சுமி ஒரு பக்கம் சங்கு ஒரு பக்கம் சக்கர பெருமாள் நிற்கிறார் என்ஆவன்பால் இன்று நாராயண திவ்ய பிரபந்தத்துக்கு முதல்ல பாடப்பட்ட மூணு பாட்டு இதுதான் நம்மாழ்வார் கூட அப்புறம்தான் பாடினார் முதல் ஆழ்வார்கள் மூணு பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் தமிழால் ஏற்றி முகுந்த பேரும் கூடி தமிழினாலே விளக்கேற்றி முகுந்தனை தொழுத நாடு எந்த நாடு அடுத்த முக்கியம் தேவரும் மறையும் இன்னமும் பாடி தேவர்களாலும் வேதங்களாலும் காண முடியாத சிவபெருமானை பாடி ஒரு வைஷ்ணவர் பார் தேவரும் மறையும் இன்னமும் காணா செஞ்சடை கடவுளை பாடி யாவரும் மதித்தோர் மூவதில் யாவரும் மதித்தோர் மூவர் யாரு திருஞான அப்பர் சுந்தரர் யாவரும் மதித்தோர் மூவரில் இருவர் பிறந்த நாடு இந்த நன்னாடு மூணு பேர்ல ரெண்டு பேர் பிறந்தது இந்த நன்னாடு யாரு படுறா பறந்ததுவன் எடுத்துக்கிட்டு சேர்க்கிறார் மறந்தரு தீ மணிகண்டருக்கரசும்ரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தோல்வார்களே ஆனால் அந்த நாட்டு சிறப்பு என்னால் சொல்ல முடியுமா அந்த ஊர் திருமுனைப்பாடி திருவாமூர்னு ஒரு ஊர் திருவாம் ஊர் திரு மகாலட்சுமி கடாட்சமுள்ள ஊர் சிவபெருமான் அருள் உள்ள ஊர் இந்த ஊர் எப்படி தெரியுமா பால் எல்லாம் கதிர்ச்சாலி தரளம் நிறை எல்லா பக்கத்திலையும் முத்து கொட்டி கிடக்கமா தரம் எல்லாம் செங்கலு நீர் எல்லா குளத்திலையும் செங்கலு நீர் பூ இருக்குமா மேலெல்லாம் அகில் தூபம் விருந்தெல்லாம் விருந்து மனை எல்லா வீட்டிலையும் விருந்து அப்படிப்பட்ட ஊர் திருவாமூர் ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால் ஊரில் வேளாண் பெருமக்கள் அறுபத்தி மூணு பேர்ல பதிமூணு பேர் வேளாண் பெருமக்கள் புராணத்தில் ஒருவர் உலரான அவளுக்கு பேர் புகழான வாழ்க்கையில உடம்பு இருக்குல்ல இந்த உடம்பை சரிதானே என் உடம்பை யாரு தூக்கிக்கிட்டு என் உயிர் தூக்கிக்கிட்டு உடம்பு கீழே விழுந்தரும் எட்டு பேர் தூக்கணும் அப்ப எட்டாண்டு சுமையை இந்த உயிர் தூக்கிட்டு தெரியுது உடம்பு என்னமாவது கூலி கொடுத்ததா பஸ்ல வந்தா சார்ஜ் கொடுக்கறீங்க ரயில் பணம் கொடுக்கறீங்க இந்த உடம்பை உயிர் தூக்கிட்டு தெரியுது என்னமாவது கூலி கொடுத்தீங்களா செத்து போனதுக்கு உயிரை பார்த்து உடம்பு கேட்டுதான் நீ வெளியில போயிட்டியா உள்ளே இருக்கியா உயிர் சொன்னதான் நான் வெளியில தான் இருக்கு இப்ப உன்னை காலமா நான் அதுக்கு எனக்கு என்ன கூலி கொடுத்த உயிர் கேட்டுதான் உடம்பு சொன்னதான் நான் என்ன கூலி கொடுக்கறது ரெண்டு கூலி கொடுக்கணும் தெரிஞ்சுக்கோ அடுத்த பிறவியில குடுத்துறேன் என்ன ரெண்டு கூலி செத்தன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லணுமா இந்த ஆளு நன்கொடையா இவன் புகழ் பெற்ற மனிதன் இசைபட வாழ்தல் ஊதியம் இல்லை உயிர்க்கு ஊதியம் என்ன உங்க ரெம்யூனேஷன் உயிருக்கு என்ன சார் ஊதியம் ஈதல் முடிஞ்சதை கொடு பணம் இருக்கவே பணத்தை கொடு அறிவு இருக்கிறவன் அறிவு கொடு உழைப்பு உடம்பு இருக்கிறவங்க உழைப்ப கொடு கொடு கொடு கொடு சுவாமி சிவானந்தா சொன்ன ஒரே வார்த்தை சிவானந்தி கொடு இல்லையா சுவாமி சிவானந்தாவ சுவாமி கிவானந்தான்னு மாத்திட்ட அவரு சிரிச்சுக்கிட்டாரு அவருக்கே தெரியுது சுவாமி சிவானந்தா பத்தமடை டாக்டர் குப்பு சாமி சிவானந்தாவா மாறுறார் பத்தி அவர் எழுதியிருக்காரு பேரு பெரியபுராணத்தை சொல்ல வந்தேன் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு புகழ் சம்பாதிக்கலன்னா அந்த உயிர் வேஸ்ட் ஈதல் பண்ணலன்னா அந்த உயிர் வீண் உயிருக்கு உடம்பு கொடுக்கிற வாடகை ரெண்டு நம்ம கொடுக்கற ஒன்னு ஈதல் இன்னும் ஒன்னு இசையோடு வாழ்தல் அந்த அப்பாவுக்கு என்ன பேரு புகழனார் அந்த அம்மாவுக்கு என்ன பேரு மாது இனியார் பேர் அப்படி இல்லை வைக்கணும் சொன்னாலே இனிப்பா இருக்குமே நல்ல பேர் அந்த காலத்துல முருகன் பேர் வைக்கிறது ஏன் சாகரை பொழுது முருகான்னு பிள்ளைய கூட்டா முருகனே வந்து நிற்பானா அதுக்குன்னு தலையெழுத்து வரும் அதுக்கும் தலையெழுத்து வேணும் எங்கூர்ல ஒருத்தர் ரமேஷ் ஹரீஷ் உமேஷ் மூணு வயது அடுத்த வீட்டுக்காரர் சொன்னாரு நாலாவது பிள்ளை பறந்தா முருகன் வைக்கிறாரு நாலாவது பிள்ளையும் பிறந்தது முருகன் பேர் வச்சுட்டாரு சாக போராடுவர் கடைசி காலம் எண்பத்தஞ்சு வயசு அடுத்த வீட்டுக்காரருக்கு தொண்ணூறு வயசு பந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு இந்த பிள்ளைகள் எல்லாம் வரிசைக்கு வர சொல்லுங்க இது இது யாரு யாரு இங்க ரொம்ப இழுக்குது முடிய போகுது முருகன் இந்த பையன் முருகன் தமிச்சுக்கிற இந்த பையன் நாலாவது பையன் போயிட்டாரு முருகான் சொல்லி இருக்கப்படாது அதுக்கு தலையெழுத்துவனும் முருகாய் என தரம் முருகான் தலையில வைப்பான உயிர்கா எனவோதரு அது மாதிரி பேரு புகழனார் மாதினியார் முதல்ல ஒரு பெண் குழந்த திலகவதியான் சேக்கரார் சொல்றார் திகழ வரும் திருவனையர் திலகவதியார் பிறந்தார் சேர்களுவரான குழந்தை பெற்றுக்கப்படாதுன்னு தெரியுது சொல்றாரா எழுதுறாருங்க கொஞ்சம் கண்ணதாசனுக்கு எடுப்பாருங்க தீபாவளிக்கு ஒரு டிரெஸ் கூடி போச்சுன்னு வச்சுங்க பதினெட்டு பிள்ளை என்ன பத்தொன்பது ட்ரெஸ் எடுத்தாருன்னா அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு பிள்ளைய பெற்றுக்குவாரு அந்த அளவு தைரியமான ஒரு ஆளு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படி எல்லாம் குழந்தை இருக்கப்படாத ஒளி விளங்கும் மாதிரி மலரும் மறுக்கியார் வந்து அவதாரம் செய்தார் திலகபதியார் பிறந்தார் மறுநீக்கியார் அவதாரம் செய்தார் அவதாரம்னா மேலிருந்து இறங்கி வர்றது எப்போ அவதாரம்ிபி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் அதுக்குள்ளி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் இது தெரிஞ்சது தெரியல ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு கிபி அவர் பிறந்த திலகவதியாருக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்போ நாவுக்கரசருக்கு ஒன்பது கலிப்பகையார் ஒரு சேனாதிபதிக்கு கல்யாணம் பேசினார்கள் அடுத்து வைகாசி கல்யாணம் வச்சுக்கணும் அந்த பொண்ணுக்கு பன்னெண்டு வயசு அக்காவும் தங்கை மனம் பேசினார்கள் குணம் பேசி குளம் பேசி மனம் பேசினார்கள் பணம் பேசி இல்லை திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன அந்த காலம் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன நம்ம காலம் பாடுறாரு பாருங்க அனங்கணைய திலகவதியார் தம்மை ஆங்கவர்க்கு மனம் பேசி வந்தவரும் வந்தபடி அறிவிப்ப குணம் பேசி முதல்ல பையனுக்கும் பொண்ணுக்கும் குணம் குளம்பேசி கோவில் சீர் புகழனார் பணங்குள் அரவு அகல் அல்குள் பைந்து மனம் நேர்ந்தார் கல்யாணம் நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு அவர் அதுக்குள்ள சண்டைக்கு போயிட்டார் கழிப்பகையார் சேனாதிபதி வடநாட்டுல சண்டை சண்டைக்கு போயிட்டார் இங்க அப்பா அம்மா அக்கா தம்பி நாலு பேர் இருக்கிறாங்க உடம்பு சரியில்லாம போய் புகழனார் அப்பா இறந்து போயிட்டார் அம்மா கூடவே இறந்து போயிட்டாங்க ஆற்றல் உண்டு நினைச்சா இறந்து போயிட்டான் கணவனை இளந்தோட்டு காட்டுவதில் என்று இணையடி தொழுது விழுந்த நலே மடபடி அவளுகதை முடிஞ்சு வச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் இல்ல நினைச்ச மாத்திரத்திலே உயிர் போச்சு ராமனேஸ்வரர் இறந்தாள் மண்டோதரி அழுதாள் விழுந்தாள் உயிர் போச்சு உண்டு என்னாச்சு மனைவி ஒரு காலகட்டம் இவர் சண்டைக்கு போனவர் திரும்பல முடிஞ்சு போச்சு யாரு மிச்சம் அக்காவும் தம்பியும் தான் மிச்சம் அப்பா இறந்து அம்மா இறந்து நிச்சயம் பண்ண மாப்பிள்ள இறந்து கண்ணீர் வருது எப்போ நிச்சயம் பண்ணியாச்சோ அப்போ நான் அவருக்கு உரிமை இறந்து போயிட்டாரோ நானும் இந்த உயிர் அவர் உயிரோடு இசைவிப்பேன் நானும் இறந்து போறேன் இந்த சின்ன பையன் என்ன செய்வான் சுமார் பத்து வயசு அக்கான்னு கால் தவிந்தான் அழுதான் எல்லாரும் போனப்புறம் உங்களுக்காகத்தான் நான் இருக்கிறேன் என்ன விட்டு நீங்கள் போவீர்களே ஆனால் நானும் உயிர் நீப்பேன் என்றான் இப்ப பார்க்கிற ஒரு பார்வை ஐயோ பாவம் இந்த தம்பி இருக்கணும் தம்பி யார் உலராக வேண்டுமென வைத்த தயாவினால் உம்பர் உலகனைய ஒரு நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பொன் மணி நூல் தாங்காது கழுத்துல மாங்கல்யம் இல்லை கலட்டிவிட்டா நிச்சயம் அர்த்தம் பண்ணாலே கல்யாணம் அருள் தாங்கி இம்பர் மணி தவம் திலகவதியார் இருந்தார் தவஞ்செய்து அந்த அக்கா இந்த தம்பியை வளர்த்தாள் தம்பி என்ன பண்ணாரு அறச்சாலை வச்சார் தண்ணீர் பந்தல் வச்சார் நிறைய இருந்த பணத்தை நல்ல செலவழிச்சு ஆண்டவனுக்கு தொண்டு வந்தார் இதை பார்த்துட்டான் கடற்பாடு வலுவாமல் மேயினருக்கு வேண்டுவன மகிழ்ந்து அளித்தும் விருந்தளித்தும் நாவனருக்கு வளம் பெருக நல்கியும் என்னென்ன கொடுத்தார்னு பட்டியல் போடுறார் சேர்க்கிறார் சோலை வளர்த்தார் குளங்களை வெட்டினார் வந்தவங்களுக்கு கேட்டத மகிழ்ச்சியோடு கொடுத்தார் விருந்து உபசரித்தார் யாவருக்கும் தனி நின்றார் கொஞ்ச காலம் ஆச்சு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தோரு வயசு வாழ்க்கை விருத்து போச்சு உலகம் நிலை அல்ல இந்த உடம்பு நிலை அல்ல இந்த கல்யாணம் காட்சி ஒன்றும் சரிப்படாது வேண்டாம் எல்லா சமயங்களும் ஒன்றை சொல்லுகின்றன நமக்கு இந்த சமயம் வேண்டாம் சைவ சமயம் வேண்டாம் சமணத்தில் போய் சேர்ந்துட்ட ஏன் சமணத்தில் போய் சேர்ந்த சேர்க்கலார் சொல்றார் நல்ல வழியில் போறதுக்கு பகவான் அருள் பண்ணாமையினாலே நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லா மறைந்துரையும் அமன் சமயம் உங்களுக்கு அடுத்த பட்டத்துக்கு இந்த ஆளை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் நீங்க பெரிய ஆளு அவர் கையை மேல கமிச்சர் கடவுள் செயல் நான் ஒண்ணும் பண்ண வராது கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் கொல்லாமை மறைந்துரையும் அமன் கொல்லா கொல்லாம கொன்றுகிட்டே இருப்பான் எறும்ப கொள்ள மாட்டேன்னு சொல்லுவான் ஆளை கொள்ளுவான் அப்போ கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் பாடலிபுத்திரத்துக்கு போயிட்டார் பாடலிபுத்திரம் எங்க இருக்கு பாட்னா இல்ல இந்த நம்ம நடுநாட்டில் திருப்பாதிரி குழுவிற்கு பக்கத்துல சமண்டர்கள் இருந்த இடம் பாடலிபுத்திரம் பேர் வச்சிருந்தாங்க உண்மையில பாடலிபுத்திரம் பாட்னா அது இல்லை இது இங்கேயே பக்கத்தில் சமணர்கள் அவங்க இருந்த பகுதிக்கு பாடலி குத்திரம்னு பேர் வச்சிருந்தாங்க அங்கே போனார் சமணத்தில் சேர்ந்தார் படித்தார் தலைவர் ஆனார் தருமசேனர் பட்டம் கொடுத்து விட்டாங்க மந்திரம் தெரியும் எல்லாம் தெரியும் மனசுக்குள்ளே ஒரு நினப்பு கோயிலுக்கு போகாம வந்துட்டோம் கும்பிடாம வந்துட்டோம் நிறைய பாட்டு அக்கா படிப்பாங்க நம்ம படிக்காம வந்துட்டோம் சரியா தப்பா புரியல பந்தாச்சு இங்கேதான் இருக்கணும் உள்ளுக்கு அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கு மறக்கப்படாது வெளியில சமணம் மனசுக்குள்ள சரியா தப்பா தெரியலையே அவ அக்கா குழந்தை இந்த பாட்டெல்லாம் படிப்பாளே நம்ம அந்த பாட்டெல்லாம் படிக்கலையே சிவபெருமான கும்பிடலையே முப்பத்தோரு வயசில் இருந்து இருபது வருஷம் இப்படி அல்லாடினார் ஐம்பத்தோரு வயசு அந்த அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா திருவதிகை வீரட்டானம்னு ஒரு அற்புதமான கேத்திரம் திருவதிகை வீரட்டானத்துல போய் பெருமானுக்கு திருப்பணி செய்து கொண்டு உட்கார்ந்தான் காலையில் உதயத்துக்கு ஒன்றரை மணி நேரம் முன்னாலே எந்திரிப்பான் உதயம்னு ஆறு மணி நாலரை மணிக்கு எந்திரிச்சு கோயிலில் எல்லா செயல்களும் செய்து திருவலகிட்டு பணி மாறி சாணத்தினால் மெழுகி மலர் கொண்டு வந்து மாலைகள் தொடுத்து பெருமானுக்கு திருப்பணி செய்து ஒவ்வொரு நாளும் கும்பிட்டு பகவானே அடியேன் பின் பிறந்தவனை பர சமய குழி நின்றும் எடுத்தால வேண்டும் என் தம்பியை சமணத்திலிருந்து எப்படியாவது எடுத்து காப்பாற்ற வேண்டும் இதுதான் பிரார்த்தனை கடவுள்கிட்ட எந்த பிரார்த்தனை பண்றீங்களோ அது நீங்கள் அழுத்தமாக பிரார்த்தித்தால் நடக்கும் கடவுள்கிட்ட போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம கூடாதா நல்லா கேட்கலாம் தப்பே கிடைக்கலாம் அப்பாட்ட போய் கேட்கிற மாதிரி கேட்கலாம் கேட்கலன்னா கேட்டா கேட்டது கிடைக்கும் கேட்கலன்னா கடவுளே கிடைப்பார் அதான் இல்ல டெக்கிரி கேட்டா கேட்டது கிடைக்கும் கடவுளே காத்து எடுக்க போது ஐம்பது ரூபாய் ரூபாய் கடவுளை நோக்கி தவம் பண்ணாராம் கடவுள் காட்சி கொடுத்தாராம் என்ன வேணும் தங்கத்துல ஒரு திருவோடு வேணும் அப்பவும் திருவோட்டு புத்தி விடலையே திருவோட்டை கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார் நீ வேணும்னு யாராவது கேட்டமா பகவான் ராமகிருஷ்ணர் எழுதுறார் கடவுள்கிட்ட போய் நீ வேணும்னு கேட்கணும் ஒரு போய் கேட்க மாட்டேங்கிற அத குடு அப்படி கொடு இப்படி கொடு இப்படி அப்படின்னு சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணன் தூண்டு தவ விளக்கனையாரு திரை இல்லைன்னா திருநாவுக்கரசர் கிடையாதுங்க கிடையாது வழிபாடு அப்பா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் கணவனை அவனுக்குன்னு ஒரு முக்கியமான வியாதி வச்சிருக்கேன் எந்த டாக்டராலையும் தீர்க்க முடியாத வியாதி நம்மள்கிட்ட இருக்கு அதை கொடுத்து அவனை ஒரு வழி பண்ணி கவலைப்படாதோ இனி சூளை மடுத்து ஆழ்வேன் அவ்வளவுதான் ஒரு பார்வை பார்த்தார் இவருக்கு வைத்து வலி ஐம்பத்தோரு வயசு தாங்க முடியாத வைத்து வலி குடரோடு முடைக்கி இட கஷ்டமா இருக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது எந்திரிக்க முடியல படுக்க முடியல தவிச்சார் மருந்து கொடுத்தா மந்திரம் போட்டா சமணன் மந்திரம் ஒன்னும் சரிபடலை ஒன்னுத்துக்கு ஆகாது வைத்து ரொம்ப கடுமையான வைத்து வலிட்டு என்ன செய்யறது நேர அனுப்பிச்சா இவருக்கு ரொம்ப வேண்டிய ஒரு சமயக்காரன் தான் திருவதிக்கார இங்க வந்தான் அவருக்கு உடம்பு சரியில்லை வைத்து வலி சமன் பாடி நான் அறியா அமன் பாடி நண்ணு கிளே அது நல்லவங்க இருக்கிற இடம் இல்ல நான் வரமாட்டேன் எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த புத்தி உனக்கு வரும் எந்த அடியார்கள் நடுவில் இருக்கிறியோ அவர்கள் அறிவு உனக்கு வரும் நல்ல செய்திகளை கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லவனாக இருப்போம் கெட்ட செய்திகளை கேட்டுக்கிட்டே இருந்தால் கெட்டவனாக மாறி போயிடுவோம் உயிர் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மைத்து எதில் சேர்ந்தியோ அந்த புத்தி வந்துடும் நான் அங்கே வரமாட்டேன் போய் சொல்ல வழி தாங்கல நாலு மணி அவங்க போட்டு அந்த டிரெஸ்ஸை எல்லாம் தூக்கி எரிஞ்ச ஒரு வெள்ள துணியை கட்டிட்டா இடுப்புல ஓடி வந்தார் அக்கா காலில் வந்து விழுந்தார் கரையேறு நெறி உரை தருளும் வழி தாங்கல எனக்கு என்ன மாதிரி ஒரு வழி காட்டுங்கள் பற்றருப்பான் தமை பணித்து பணி செய்வேன் பற்று அழுக்கூடிய சிவபெருமானை பணிந்து பணி செய்யும் மாற்றக்கூடிய வைத்தியநாத பெருமான் சிவபெருமான் தலையான உடற்பிணி ஊறிபவ நோயினை பலவேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தலியாது பிறப்பை உண்ணாடி அதுவேரை அறுத்துணை ஓதி தலை மீது துதித்திடவே நின் அருள்தாராய் திருத்தணியில பாடுறார் அருணகிநாத சுவாமி என்ன பாடுற பழகாது முனை தொழுவோர்கள் மரபாதுடன் பரிவேறு பவலோகம் வைத்தியநாத பெருமாளே இவங்கள்லாம் வைத்தியர்கள் அவர் வைத்தியர்களுக்கு நாதன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவார் வைத்தியநாதன் புண்ண மருந்தை போட்டு ஆத்துவார் எந்த மருந்து அருள் மருந்து ார் கூட்ட கால விழுந்து கும்பட்டார் திருநீர் கொடுத்தான் போதுமே இவ்வளவு காலம் தபம் பண்ண அக்கா குருநாதனா இருந்து திருநீர் கொடுக்கறான் மறக்காதீங்க அந்த காலத்துல கணவன் இறந்து போனா அந்த பொண்ணுக்கு கை பெண் விதவை மொட்டை அடிச்சு மூலையில உட்கார வச்சு சகுனத்துக்கு கூட வரப்படாது அவ்வளவு மோசமான காலம் இந்த பொண்ணு ஐம்பன் மணி நூல் தாங்காது கழுத்துல தாலி இல்லை அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கா இவளை குருநாதன் நிலையில உட்காந்தினார் சேர்க்கலார் எந்த பொண்ணாவது மடாதிபதியா இருக்காளா அன்னைக்கு புதுக்கோட்டைகளில் மட்டும் பிருந்தாதேவின்னு ஒரு அம்மா மடாதிபதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் ஆண் தான் இப்போ பெண் மடாதிபதி கிடையாது இந்த பொண்ணை அப்படி உட்கார வச்சு இவன் கையில திருநீடு தர சொல்லி பெருவாழ்வு வந்ததுன்னா முன்னாலே திலகவதாம் மருள் நீக்கியார் பின்னாலே வந்தார் கோயிலுக்கு வந்தார் கோயிலுக்கு எப்படி போகணும் அடியார்களை எப்படி போகணும் அவரு பின்னாலே போனா ஓஹோ இவர் கூட வந்தவர் போல இருக்கு டிரைவரா உள்ள விட்டுருவாங்க நானும் போய் சாப்பிட்டு வந்துடுவேன் அது மாதிரி அக்காவை முன்னால விட்டு தம்பி பின்னால போனார் கோயிலுக்குள்ளி இருபத்தி ஏழு அதை அடவுட்டிய ஒரு காலகட்டம் இவருக்கு ஐம்பத்தோரு வயசில் சிவபெருமான பார்க்கிறார் ஐயா வைத்து வலி தாங்கள எமன் பந்தாப்பில் இருக்கு கூற்றாயினவாறு கொடுமை பல செய்தறியும் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரற்றே பெருமானே எனக்கு எமன் வந்தாப்பல் இருக்கு கொடுமை நான் எத்தனை பேர் செஞ்சிருப்பா எனக்கு தெரிஞ்சு செய்யல தெரியாம செஞ்சேன் இப்போ குடரோடு தொடக்கி முடக்குது ஆற்றேன் அடியேன் நீதான் காப்பாற்றணும் சிவபெருமானே நெஞ்ச முக்கே இடமாக வைத்தே நினையாது ஒருபோது இருந்தேன் சரியா முப்பது வருஷம் சமணத்துல இருந்தார நினைக்காமலா இருந்தாரு நினைக்காம இருந்தே என்கிறாரு என்ன புரியுது இது சரியா சரியா சரியா இந்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு கோயிலுக்கு போகலை வழிபாடு பண்ணலை பிரார்த்தனை பண்ணலை அக்கா மாதிரி இல்லை நம்ம வந்துட்டோமே சரியா தப்பா மனசுக்குள்ள இடமாக நினைச்சிருக்கார் நினைவாது ஒரு போதும் இது ஒப்பது கண்டறிய வயிற்றோடு துடக்கி முடக்கி நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கறந்து அஞ்சேலும் நோயையும் போக்கல பயப்படாதென்னு ஒரு வார்த்தையும் சொல்லல சிவெருமானே கடில வீரத்து மறந்தறிய மறக்க நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு செய்யலேன்னு சொல்லல மறக்கவே இல்லை பூஜை பண்றத மறக்கலே சலம்பூடு மறந்தறியே எங்க அக்கா தமிழோடு இசைபாடல் மறந்தறிய நலம் தீங்கிலும் உன்னை மறந்தரியே நன்மை வந்தாலும் தீமை அடித்தள ஒன் நினப்பு நண்பன் நினைக்கிறத விட பகை வந்தான் அதிகமா நினைப்பான் அதிகமா நினைக்கிறது யாரு எதிர்கட்சிக்கார சொன்னதுக்கு பதில் போல மறுநாள் பேப்பர் வரணும் பாருங்க பகைவன் ரொம்ப நேரம் நினைப்பான் இவர் வேற இடத்துக்கு போயிட்டாரா சரியா தப்பா சலம்பூபுறந்தேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியன்லந்தீங்க மறந்தறியேன் உழந்தார் தலையில் வலி கொண்டுழல்வாய் உடல் உள்ள ஒரு சூளை தவித்தருளாய் அலந்தை நடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே வைத்து வந்தா பாடல பாடி திருநீரை எடுத்து தண்ணீர் போட்டு குடிச்சு சிவான்னு சொல்லுங்க சரியா நம்புங்கள் நடராஜா நம்பாத பேருக்கு யமராஜா ஞாபகத்தில் வச்சுங்க அற்புதமான பாட்டு பைத்தி வழி தீர்ந்தது சிவபெருமான் அங்கே குரல் கொடுத்தார் உன் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு நாவுக்கரசன் பேர் வைக்கிறேன் யார் வச்ச பேரு சிவபெருமான் வைச்ச பேரு நாவுக்கரசர் கொஞ்சம் என்னன்னா அஞ்செழுத்து யானர் புள்ளிய விட்டுட்டு என்னங்கழுத்து நம்பி ஆரூரர் மணிவாசகர் மணி ரெண்டு வாச முன்னு அஞ்சு இரு விட்டுருங்க எல்லாம் அஞ்செழுத்து மணிவாசகர் ஞான சம்பந்தர் நம்பி ஆரூரர் எல்லா மந்திரம் அஞ்சித்து நாளினும் சேக்கிழார் ஒரு பாட்டு வைக்கிறார் மையல் துறை ஏறி மகிழ்ந்த மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விறகும் சிவசின்னம் விளங்கிடவே விபூதி அணிந்தார் எய்துற்ற தியானம் அருவா எய்துற்ற தியானம் அறா உணர்வும் திருவாசகமும் அவர் வாயிலிருந்து வந்த பாட்டுக்கு என்ன பேரா திருவாசகமும் சேக்கிலார் சொல்றார் அப்பொரு சுவாமி வாக்க சேக்கிலார் புரா நாவுக்கரசர் புராணம் எழுபத்தி ஏழாவது பாட்டு எழும் திருவாசகமும் கையில் திகழும் உளவாரமுடன் கை கொண்டு கலந்து கசிந்தனரே கண்ணீர் கொட்ட பாடுறார் திருநாவுக்கரசன் அதனால படிக்க படிக்க படிக்க கண்ணீர் கொட்டும் அங்கே சமணர்கள் தர்மசேனர் சைவத்தை சார்ந்து விட்டார் மகேந்திரவர் தர்மசேனர் வைத்த வலிக்குதுன்னு பொய்ய சொல்லி அவரு வட்டவாடு அவருக்கு தான் தெரியும் தர்மசேனர் வைத்த வலிக்குதுன்னு பொய்ய சொல்லி நம்ம கிட்ட இருந்து சைவத்துக்கு போயிட்டார் அப்படியா பொய் சொன்னாரா என்ன எல்லாம் போய் ராஜா கூப்பிட்டார் அரசன் அழைக்கிறான் பாருங்கள் நாம இருந்தா என்ன பண்ணுவான் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஓடிடு ராஜா உள்ள கூப்பிடுறாரு திருநாவுக்கரசு வருவார் என்ன சொன்னார் தெரியுமா நாமார்க்கும் குடியல்லோம் நரகத்தில் பணிவோம் இன்பமே என்னால் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நல் சங்கவன் குலை ஓர் காதில் கோமார்க்கே நாம் என்று மீளாலாய் கொய் மலர்ச்சே வடி இணையே குறுகினோமே நாம் யாருக்கும் அடிமையல்ல நமனுக்கு கூட பயப்படமாட்டோம் எல்லாரும் பாருங்க லஞ்சம் கொடுக்க முடிஞ்ச கொடுத்துடமாட்டான் எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கிட்டே இருப்பான் காலத்தில் வந்து நிற்பான் காலன்னு பேர் நமனை நரகத்தில் இடர்படும் துன்பம் கிடையாது கவலை கிடையாது ஏன் சிவபெருமான தொண்டர்கள் அவனுக்குத்தான் அடிமை இந்த பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் அடிமை செய்து வாழ்வோம் பாரதி அப்படியே எல்லாம் அப்பரு சுவாமித்தார் சன்னியாசியா படுத்து கிடக்கிறார் கோவலத்தை கட்டிக்கிட்டு அந்த ஊர் ராஜா வந்துட்டான் சுடுகாட்டுக்கு செட்டியாரு எனக்கு பணம் வேணும்னா உங்ககிட்ட கடை வாங்குவேன் நீ இப்படி சன்னியாசியா கோவணத்தை கட்டிக்கிட்டு சுடுகாட்டில் படுத்து கிடக்கிறியே என்னத்தை சாதிச்ச மகாராஜா கேட்கறான் பட்டணத்தார் சிரிக்கிற படுத்து இருக்கார் அவன் நிற்கிறான் நீ நிற்கிறேன் நான் படுத்து இருக்கேன்னா இல்லைன்னா எந்திரிச்சு ராஜாவுக்கு மரியாதை செலுத்தணுமா இல்லையா துறவிக்கு வேந்தன் துரும்பு போயா நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உப்பு சத்தியாகிரகம் தண்டு யாத்திரை பண்ணார் காந்தியடிகள் வேதாரண்யத்தில் யாத்திரை பண்ணார் ராஜாஜி சர்தார் வேதரத் பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான் வேதாரண்யத்தில் அவரு பக்கத்தில் ராஜாஜி தலைவர் வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சினார்கள் உப்பு காய்ச்சறதுன்னா என்ன நம்ம நாட்டு உப்ப வரி கொடுக்காம நம்ம எடுத்தது இந்தியாவில் அவ்வளவுதான் எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிவிட்டுதான் வெள்ளைக்காரன் எல்லாம் ஜெயிலுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸ் சிதம்பரம் தீட்சிதர் ஒருத்தர் உப்பு அள்ளினார் நீதிபதி உன் பேர் என்ன தீட்சிதர் பேர சொன்னார் எந்த ஊர் சிதம்பரம் என்ன தொழில் இறந்தவங்களுக்கு ஈமக்கடன் பண்றது அதுதான் அவர் தொழில் செத்தவங்களுக்கு ஈமக்கடன் பண்றது நீ வேதாரண்யத்துக்கு போனியா போனே எதுக்காக போனேன் உப்பு காய்ச்சல் நீ எதுக்காக போனேன் ஈமக்கடன் பண்றதுக்காக போனேன் யாருக்கு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எப்படி இருக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு ஈமக்கடன் பண்ண போனே சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் சொல்ல முடியுமா சுதந்திர நாட்டிலயே சொல்ல முடியாது அப்படி சொன்னா மூணு வருஷம் தீட்டி விட்டான் ஜெயில் ஜெயில ஒருத்தன் கேட்டா ஏண்ட அப்படி சொன்னிகள் தேவாரப்படுகிற குடியெல்லும் போட எப்படி அப்பர் சுவாமி வரும் அந்த அருணகிரிநாத சுவாமி மேல வர்ற எமனே பாரிய வெட்டி புறங்கண்டாது விடே உன்னை வெட்டாம விட மாட்டேன் செவ்வாள் திரு முன்பு நின்றேன் கட்டி புடம்பரடா சக்தி வாழ் எந்த கை எதுவே என் கையில சக்தி வாழ்க்கு ஓடுறான் காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன் என் தன் கால வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன் பாரதி காலா உலருகேட்டிக்கிறேன் என்ன தைரியம் பதிக்கிறேன் தம்மை எண்ணி துதிக்கிறேன் காலா உனை நான் சிறு புல்ல மதிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க என்னெல்லாம் அஸ்திவாரம் போட்டு கொடுத்தது யாரு ஏழாம் நூற்றாண்டில் அப்பரு சுவாமி ராஜா என்னடா செய்யலாம்னா இழுத்துக்கிட்டு வாங்கிட்டான் இழுத்துக்கிட்டு வந்தாச்சு நிறுத்தியாச்சு என்ன செய்யலாம் சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போட்டு அப்படியே எரிஞ்சு போட்டோம் சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போட்டான் இந்த சுண்ணாம்புல தண்ணியை ஊத்துனால மழை மழை கொதிக்கும் பட்டா உடம்பு போயிடும் ஒரு மணி நேரத்துக்கு தாங்க முடியாதுங்க தூக்கி உள்ள போட்டு கதவை உள்ள கவலைப்படாம நிற்கிறாரு சிவபெருமானுடைய அருள் காப்பாத்தது தாழ் நிழல் காப்பாற்றுகிறது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தின்றலும் பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நீளலே மாசில் வீணை காதுக்கு சுகம் மாலை மதியம் கண்ணுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு குழு குழுன்னு இருக்கும் தென்றல் காத்துல தானே மனம் வரும் உடம்புக்கு சுகம் மூசு வண்டரை பொய்கை அந்த தண்ணி வாய்ப்பு சுகம் அஞ்சு புலனுக்கு இன்பம் தெரியுதான் சிவபெருமான் திருவடி நம சிவாயவே ஞான முங்கல் நமசிவாயவே சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே நான் நம சிவாயவே நன்னாட்டுமே சொல்லுங்கள் நல்ல வழி கிடைக்கும் அப்போ பான்ன பாட்டு ார்கள்ம் நிகிறார் நாக்கை கொண்டு நாக்கைக் கொண்டு பெருமான் திருநாமத்தை சொல்லவில்லை இறை தேடி ராத்திரி பகலாந்த உடம்புக்கு சம்பாதிச்சே ஒன்று போயிட்டாங்களே கடவுளங்கே இருக்கார் ஒரு ராஜா கேட்டான் மந்திரி கடவுள் எங்கே இருக்கிறார் கடவுள் எல்லா இடத்திலையும் இருக்காரு அப்படி சொல்லக்கூடாது எங்க இருக்காரு நாளைக்குள்ள சொல்லாட்டி போச்சு மந்திரிக்கு எப்படி இருக்கும் வீட்டுக்கு வந்து கவலையா படுத்து கிடக்கிறார் பேர்த்தி பக்கத்துல வந்து தாத்தா காப்பி சாப்பிடுங்க காப்பி ஆகுது நாளை கூட மந்திரி பதவி போச்சு நாட்டுல பதவியில இருந்தா தான் மதிப்பு பதவி போச்சுன்னா போச்சு மந்திரி மந்திரி எந்திரின்னா எந்திரி புரிஞ்சு போச்சு மதிப்பு போயிடும் என்ன செய்யறது ஏன் கடவுள் எங்களுக்கு போய் சொல்றேன் பேட்டி சின்ன பொண்ணு சொல்ல முடியுமா சொல்றேன் மகாராஜா போயிடுச்சு என்ன வேணும் தாத்தாட்ட ஏதோ கேள்வி கேட்டீங்களா சொல்றேன் நீ எதுக்கு வந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தாத்தா வேண்டாம் நாம் போதும் எப்படி பொண்ணு இந்த கேள்வி சாதாரண கேள்வி இதுக்கு பதில் சொல்ல நாம் போதும் ஒரு விஞ்ஞானி நூறு கூட்டத்தில் பேச தலைப்பு ஒரே மாதிரி பேச்சு கூட்டத்தையும் என்ன சொல்லுவார் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஒரு ஊருக்கு விஞ்ஞான அந்த ஊர்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு நான் இந்த மேடையில் உட்கார் நீங்க நான்தான் தான் விஞ்ஞானின்னு சொல்லி கொடுங்க நீங்க டிரைவரா இருங்க கீழே இருங்க நான் மேலே உட்காடுறேன் நீங்க நூறு நாள் பேசினது எனக்கு அப்படியே பாரா இப்போ ஒப்பிக்கட்டுமா சுத்தமாக ஒப்பிச்சாங்க சரிடான் மேடையில் போய் டிரைவர் உட்கார்ந்துட்டாங்க என்ன வேஷம் விஞ்ஞானி வேஷம் விஞ்ஞானி கீழே உட்கார்ந்துட்டாரு டிரைவர் வேஷம் பேச ஆரம்பிச்சுட்டா மட மட மடன்னு மன திறந்த வெள்ளமா குற்றான் செந்த முழு இல்லையா குற்றான் முன்னால் உட்கார்ந்த அவர் அதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டு மாட்ட கேட்ட என்ன கேள்வி கேட்டீங்க இது எப்படி இருக்கு என்ன கேள்வி கேட்டேன் சாதாரண கேள்வி தாத்தா இதுக்கு தேவையில்லை இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சின்ன பொண்ணு நாம் என்ன கேள்வி கேட்டீங்க கடவுள் எங்கே இருக்கிறார் பால் கொண்டாங்க பால் கொண்டிருக்க இது என்ன பால் வெண்ண இருக்கா இருக்குள்ளதாம் கடவுள் எல்லாருக்குள்ள விறக கொண்டாங்க கொண்டாந்து நெருப்பு இருக்கா இருக்கு எங்கே இருக்கு அது கடைஞ்சாத்தான் வரும் ஆமா ஆமா கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கான் அன்பினால கடைஞ்சா வெளிப்படுவான் அன்பினால கடைஞ்சா வெண்ண வரும் பால்ல அப்பதான நல்லா இருக்கேன் அம்மா இது உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா எனக்கு திருநாள் கரசர் சொல்லி கொடுத்தாரு எங்க அந்த பாட்டை சொல்லு விரகில் தீயினன் பாலில் படுநெய்ல் மறைய நின்று மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே யாரு பாருங்க பாட்டு அப்பொரு சுவாமி வாக்கு ஏழு நாள் இந்த பாட்டு தான் சார் உள்ள ஏழாம் நாள் எலும்பு கூடுதான் பல பலும் சிவபெருமானத்தில் மூழ்கி திளைக்கிறார் எப்படி இருந்தால் மந்திரத்தினால புழைச்சிட்டார் சொல்லுவான் மந்திரத்தினால பிழைச்சிட்டார் இப்ப என்ன செய்யலாம் நஞ்சு குடு பிரசத்தை கொண்டாந்து சாப்பிட கொடுத்தான் வைத்திருந்த அவன் அடியார்கள நஞ்சு என்ன பண்ணும் பாண்டூரங்கம் பண்டரிபுரம் ஒரு வீட்டுல பஜனை ராத்திரி பூரா பஜனை பஜனை பண்றவாளுக்கு தொண்டை வலிக்கும் அதுக்காக பாலில் சில மருந்து போட்டு கொடுக்கறது இந்த சித்தரத்தை சொல்லுவாங்க அப்படியெல்லாம் போட்டு மிளகு மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு கொடுக்கறது ராத்திரி பூரா பஜனை ராத்திரி பத்து மணி ஒரு பையனை கூப்பிட்டார் வீட்டுக்காரர் அப்பா எல்லாரும் பாடுறாங்க ராத்திரி பூரா பாடுவாங்க ஏகாதசி முழிப்பாங்க அவங்களுக்கு மருந்து கொடுத்து அந்த மருந்தை போட்டு பால் கொடுக்கணும் தொண்டைக்கு நல்லது மளிகை கடையில் போய் அந்த பாடுறதுக்கு உள்ள மருந்தை வாங்கிட்டு வாங்க இந்த பயம் மளிகை கடைக்கு ஓடுனான் மளிகை கடைகாரன் அப்போ தான் கடையை சாத்திக்கிட்டு ராத்திரி பத்து மணி ஐயா அந்த பாடுறதுக்குள்ள மருந்து கொடுங்க சரின்னு கதவை திறந்தான் கரண்ட் போயிடுச்சு இந்தியாவில் ரெண்டு விஷயம் எப்போ வரும் எப்போ போகணும்னு தெரியாது ஒன்று மழை இன்னும் ஒன்று மழையாவது அப்பப்போ வரும் வேறு ஒன்றும் சொல்லக்கூடாது நாங்கள்லாம் பாவம் பண்ணவங்க கரண்ட் போயிடுச்சு இருட்டுக்குள்ளே போய் தடவி அந்த சித்திரத்தை மருந்து பொடியும் எடுத்துக்கிட்டேன் எடுத்து கொண்டு அந்த பையன்ட்ட கொடுக்க பையன் அதை அப்படியே கொண்டுகிட்டு இங்கே வர இங்கேயும் கரண்ட்டு போயிடுச்சு பால் கலக்கி எல்லாருக்கும் கொடுக்க எல்லாரும் ஒன்பது மணி முடியுது எளி மருந்தைகளை கொடுத்து விட்டேன் விஷம் அத்தனை பேரும் செத்து இருப்பான் தடுமாறி போயிட்டான் ஓடி வந்து பார்க்கறான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பெருமான் திருமேனிய பார்க்கிறான் பழுங்கிலே செய்யப்பட்ட பண்டறி புறத்து பெருமான் கண்ணங்கரியில் இருக்காரு பளிங்கா இருந்தது நேத்தி இப்ப கருப்பாருக்கும் சொன்னா அப்படியான்னு பார்க்கிறாங்க கண்ணங்கரியும் இருக்காரு சாப்பிடுற பொழுது அந்த பாலை அவருக்கு முன்னால வச்சு கிருஷ்ணார்பணம் சொல்லிட்டு சாப்பிட்டாங்களா விஷத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு பாலை இவங்களுக்கு கொடுத்து அதே மாதிரி நாதன் அடியார்களுக்கு நஞ்சு என்ன செய்யும் நஞ்சு ஒன்றும் பண்ணல தப்பிச்சுட்டார் இப்பவும் இப்ப என்ன செய்யலாம் காபாலி அடியவர் மேல் கடற்களிற்றை விடுக யானையை விட்டு மிதிக்க சொல்லும் அநியாயமான தண்டனை அது எப்படி தெரியுமா குழியை தோண்டி நாவுக்கரசரை புதைச்சு விட்டாங்க கழுத்துக்கு மேல வெளியில் அடிக்கு மற்றது உடம்பு கூட உள்ள கடக்கு ஓடி புளிக்குள்ள ானன்னாட்டு அங்கேர்ந்து ஓடி வருது ஒரு எத்து எத்துனா தலை எங்க போயிடும் உடம்பு துடிஞ்ச கூட முடியாது கடுமையான தண்டனை இவர் அப்படி யானையை பார்த்தாரில் நம்ம சிவபெருமானுடைய யானை சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்கள் சூடாமணியும் வண்ண உரிமை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம் பலாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவதாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை சந்தன சாந்து சுண்ணவன் சந்தன சாந்து திருநீரின் சாந்து திருநீர் சிவபெருமான் சந்தன அம்பாள் அதங்க காட்சி திருநீரின் சந்தனம் எதுக்கு அடையாளம் திருநீரில் சந்தன அம்பாளுக்கடையாளம் சுக்திங்கள் சூழா மணியும் உரிமை உடையும் பவள நிறமும் அகலம் பலாயம் இதெல்லாம் உடைய சிவபெருமான அடியவர்கள் நமக்கு எதுவும் ஒன்றும் கலமல கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் எங்க சிவபெருமான் கிட்ட ஒரு யானை அந்த யானைக்கு பிள்ளையாருன்னு பேரு இந்த யானை எம்மாத்திராம் கலமல கிட்டு திரியும் கணவதி என்னும் களியரும் வளமேந்திரண்டு சுடரும் வான் கையிலாய மலையும் நலமார் கெடில புனலும் திருவதிய வீரட்டான நலமார் அப்புணும் உடையார் ஒருவர் தமர் நாம் பலவல காமத்தராகி பதை தொழுவார் கணபதி என்னும் கடிரும் வனமேந்திர சுடரும் நலமார் உடையார் ஒருவர் சிவனடியார்கள் அஞ்சுவதாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை பார்த்தது இவர் பக்கத்தில் வந்தது மூணு மறு சுத்தி வந்தது காரில் விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு போயிடுச்சு பாகர்கள் ஒரு குத்து குத்தி திருப்பி அனுப்பிச்சாங்க முட்டி மந்திரம் சொல்லி இருக்கான் முட்டி தெரியுமா விலங்குகளை கட்டுப்படுத்த மந்திரம் சமண்டர்கள் மந்திரம் அவர் என்ன சொன்னாரு அவரு சிவபெருமான் திருநாமத்தை கஷ்டம் வந்தா கடவுள் தான் காப்பாற்றுவார் நம்புங்கள் காலில் விழுங்க ருத்ரகாடி காப்பாற்றுவார் சத்தியம் சத்தியம் காலில் விழுந்துட்டீங்கன்னா கடவுள் காப்பாற்றுவார் நீங்க பரிபூர்ண சரணாகதியா விழணும் ஆளுக்கு பாதி உனக்கு பாதி எனக்கு பாதிங்கிற கேசெல்லாம் கிடையாது முழுக்க காலில் விழுந்துடணும் என்னடா செய்யறது ஒண்ணு செய் கல்லோட கட்டி கடல்ல போடு அநியாயத்தை பார்த்தீங்களா கல்லோட கட்டி கடல்ல போட்டான் அவர் அதுக்கும் கவலைப்படலை பொறுப்பு சிவபெருமானுக்கு எனக்கு என்ன எப்பரிசாயினுமாக ஏத்துவன் எந்தய என்று செப்பிய வண்டமிள் தன்னால் சிவனஞ்சொலுத்துப்பார் அருமையான பாட்டு பத்து பாட்டு அதை முழுக்க சொல்றேன் எனக்கு ஒரு ஆசை பிறவி கடல்ல கரையேறான் பத்து பாட்டு சொன்னாருங்க கல்லு மிதக்க ஆரம்பிச்சது எனக்கு என்ன தெரியுமா ஒரு சந்தேகம் இவர் மிதந்தாரு சரி கல்லு ஏன் மிதந்தது கல்லு கலண்டு போவேண்டியது சிவருமான் சொல்றாரு அடியாரோட கட்டின உயிரில்லாத கல்லும் மிதக்குமானால் அடியார்களோடு சேர்ந்த உயிர் உள்ள நீங்களும் பிறவி கடலில் மிதக்கலாம் அதுக்காக கல்லை மிதக்க விட்டார் வேதியன் சொற்றுனைதியதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தக் கைதொழ கற்றுனை பூட்டி ஓர் கடவுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம அற்புதமான வாக்கு நல்ல துணை நமச்சிவாய பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அறநஞ்சாடுதல் கோவினுக் கருங்கலம் கோட்டம் நமச்சிவாயவே பூவுக்கு அழகு தாமரை பசுமாட்டுக்கு அழகு ஆண்டவனுக்கு அஞ்சு பொருள் கொடுத்தல் ராஜாவுக்கு அழகு கோட்டம் இல்லாமல் நெறி சொல்லுவது நாக்குக்கு அழகு நமச்சிவாய வெவ்வழல் பண்ணி உன்னிய புகழ்வை ஒன்று உலகில் பயின்ற பாவத்தை நமச்சிவாயவே பாவத்தை அறுக்கணுமா நமசிவாய் இடுக்கண் பட்டிருக்கையும் பெறான் என்று வினவுவோம் அல்லோம் வேற யாரையும் நாங்கள் கூப்பிட மாட்டோம் அடுக்கீழ் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே யாரது இறந்து போன உடம்பெல்லாம் நடுங்கத்தை தவிர்த்த பெருமானுக்கு கம்பஹரேஸ்வர மூர்த்தி என்று வேன் திரிபோனத்திலே உள்ள சிவபெருமான் கம்பஹரேஸ்வர மூர்த்தி நடுக்கம் தவித்த பெருமான் அருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீழ்முடி திங்களுக்கு என்ன சிறப்பு சிவபெருமான் தலைவருக்கது சிறப்பு நன்களுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே சலமிலன் சங்கரன் பாரபட்சம் இல்லாதவன் சிவபெருமான் நீங்க எப்படி இருக்கிறீங்களோ கடவுள் அப்படி உங்களுக்கு அருள் புரிவான் சலவில நலன் செய்வான் போன அவனு போயிருவான் குளவிலும் குலத்து கேட்பதோர் நல மிக கொடுப்பது நமச்சிவாயவே வீடினார் உலகில் விளிமைய தொண்டர்கள் கூடினார் அன்னறி கூடி சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று நாடினே நாம் இது இந்த கொஞ்சம் பணிபெருமான் சேர்ந்தார் நீ முதல்ல பத்தடி எடுத்து வைப்பார் வீடினார் உலகின் தொண்டர்கள் கூடினார் அன்னடி கூடிச் சென்றலும் ஓடினேன் ஓடிச் சென்று உருவங்காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சி வாயியவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது வீட்டிலே தெரிக்கிற வழக்கு இருட்ட கெடுக்கும் சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அகவிளக்கு அது நமச்சிவாயவே முக்கனன் முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் பாகத்தன் பூப்பிணை தெருந்தடி பொருந்த கைதொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்தவல்ல இடுக்கண் இல்லையே இந்த பத்து பாட்டையும் சொன்ன துன்பம் கிடையாது அதுக்காகத்தான் பத்து பாட்டையும் சொன்னேன் நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சொடும் தெரியாமல் தொட்டாலும் சொடும் கடவுள் திருநாமம் தெரிந்து சொன்னாலும் புண்ணியம் தெரியாமல் சொன்னாலும் புண்ணியம் இந்த குழந்தைக்கு நெருப்பை பற்றி தெரியாது அதனால நெருப்பு சுடாதுன்னு சொல்லலாமா அதனால தான் சொன்னேன் திருக்கை வழக்கம் பாடுறார் கவி சக்கரவர்த்தி கம்பன் அஞ்சலித்தே ஒன்றாகி அப்பற என தோன்றி அரண் செஞ்சே பூசை செய்யும் கைஜ வண்ண கையா எது திருக்கை ஆச்சு பாடினார் அந்த செயற்கிலார் சொல்றார் இருவினை பாசம் ஆணவம் இதில் இருந்து மக்கள் கடலிலே கரையேற செய்வது பிறவி கடலிலே கரையேற வைக்கக்கூடிய அஞ்சலுத்து இந்த சாதாரண உப்பு கடல கரையேற வைக்காதா சாதாரண வெளியில வந்துட்டான் கால விழுந்து கும்பிட்டானா ஏன் உங்களை தாங்குற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தீங்களே திருநாவுக்கரசு வருமானே உங்களை தாங்கக்கூடிய பெரும்பேற்றை எனக்கு தந்தீர்களே என்று தெருள் நெறி நீர்மையில் சிரத்தில் தாங்கிட வருனனும்பம் பண்ணி இருக்கிறார் திருப்பாதிரி புலியூர் அந்த இடம் வெளியில வந்தார் சிவபெருமான் கோயிலுக்குள்ள போயிட்டார் கும்பிடுறார் அழகான பாட்டு எங்க அம்மாவா நீ வந்தே எங்க அப்பாவா நீ வந்தே கடவுள்தான் தோன்றினராய் உடன் தோன்றினா யாரு அக்கா இன்றாளுமாய் எனக்கு எந்த உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படை துந்தான் மனத்துள் இருக்கை என்றான் இமையவர் அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கே செட்டி நாட்டில் கடியாப்பட்டின்னு ஒரு ஊர் அந்த கடியாபட்டியில தீயோனா முத்தையா செட்டியார்னு ஒரு புண்ணியவன் இந்த பாட்டை அவரு பாட்ட யாரோ பாட அவரு கேட்டார் எனக்கு ஒரு மூணு நாலு பாட்டு அழகா வருந்த வரிசையில் அப்பரு சுவாமி பாட்டு ஒன்னொன்னு அக்ரல லட்சம் கொடுக்கலாம் அப்படி பாட்டு அந்த செட்டியார் இதை பூரா கேட்டாரா திருப்பாதூரி புள்ளியோர் எங்க இருக்கு அப்படியா திருப்பாதிரி புரியூர் வந்துட்டார் கோயில் பழசா கடந்துச்சான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத ஒட்டி கோயில் முழுக்க திருப்பணி பண்ணார் பெரிய சிவலிங்கம் திருப்பாதிரி புரியூர் கோயில் முழுக்க திருப்பணி வீட்டுக்கு போனார் இவருக்கு சஷ்டியுத்த பூர்த்தி அறுபது ஆண்டு செக்கி நாட்டில் அறுபது ஆண்டு எல்லாருக்கும் அந்த காலத்துல என்னமாவது வீட்டுக்கு வர்றவாழ சும்மா அனுப்பக்கூடாதுன்னு ஒரு வாளி கொடுப்பாங்க வாளி வாளின்னு வாழ்த்திட்டு ஒரு வாளியை வாங்கிட்டு போயிடுறது சரிதானே ஒரு வாளி கொடுப்பாங்க இவர் வாளி கொடுக்கல ஒரு புத்தகத்தை தூக்கி கொடுத்தார் வந்திருந்த ராமலிங்க சுவாமிகள் திருவருப்பா இவ்வளவு பெரிய புத்தகம் காப்பி வந்த முத்தையா செட்டியார் அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க அந்த பழைய பேலஸ் மாதிரி அந்த வீடு பழைய அரண்மனை அவ்வளவு பெரிய செல்வம் அவ்வளதையும் எடுத்து கொடுத்து திருப்பாதிரிப்புடி ஒரு கோயிலுக்கு அரண் செய்தால் அவருக்கு விருப்பமான பாட்டு எது தெரியுமா கருவாய்க்கிடந்து உன் கடலேன் இணையும் கருத்துடையே தெரிந்துட்டேன் கர்ப்பத்தில் இருக்கிற தாய் சிவான்னு சொன்ன குழந்தைக்கு அது ஒட்டிக்கும் நம்ம பையன் பூரா பறந்த ஏன் கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது தாய்மார் பத்து மாத கர்ப்பத்திலும் படம் பார்க்க தவறாத பத்தினிமார் குட்டம். அவ என்ன செய்வா? அதே மாதிரி நீ கடவுளை நினைச்சா கருவாய்க்கிடந்து உன் கடலே நினையும் கருத்துளையேன் உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உனது அருளால் திருவாய் பொரிய சிவாயனம என்று நீரணிந்தேன் சிவாயனமான்னு சொல்லி பூசணும் ஒன்பது மணிக்கு ட்ரெயின் எட்டரை பேச்சு முடிச்சிட்டார் எங்கோர்ல போய் ட்ரெயின் வேகமா இறங்கினார் ஒரு பொண்ணு அந்த பக்கம் வந்தது வண்ணார் விட்டு பொண்ணும் சலவ தொழிலாளி ஒரு பார்வை பார்த்தது சாமி என்னம்மா பஞ்சாட்சரம் கொடுங்க பஞ்சாட்சரமா ஆமாசாமி பஞ்சாட்சரம் கொடுங்க பஞ்சாட்சரம்னு அஞ்செழுத்து அது உபதேசம் கண்டவனுக்கு கண்டவன் கொடுக்கிறதுக்கு அது சுண்ட கடலை இல்லை அது பஞ்சாட்சரம் உபதேசம் என்ன சாமி அந்த இடுப்பில வச்சிருக்கில்ல குடுப்பிலையா பார்க்கிறார் விபூதி பையன் அதான் சாமி பஞ்சாட்சரம் எடுத்து விபூதியை கொடுத்தாரா அவ வாங்கி சிவாயனமன்னு பூசணா சிவாய நம அஞ்சலு சொல்லி பூசறதுனால திருநீற்றுக்கு பஞ்சாட்சரம்னு பேடு அப்படிங்கிறது இவ்வளவு படிச்ச எனக்கு தெரியலையே என்றார் பாரியார் சுவாமி யாரு சொல்லி கொடுத்தா அப்பரு சுவாமி சொல்றார் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாகிரி புலியூர் அரணேன் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் எப்போ சிவன் கோவிலுக்கு போனாலும் இந்த வேண்டுகோள் வைக்கணும் நமக்கெல்லாம் எனக்கு உண்டு பாவமும் பண்ணிட்டு இருக்கேன் புண்ணியமும் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நம்மள அறியாம எத்தனையோ பண்றான் உண்டு அப்ப கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம் அப்பர் சாமி கேட்கலாம் அந்த தினம் படிக்கிறேன் புழு வாய்ப்பு புண்ணியா உன்னடி என் மனத்தை வடுவாதிருக்க வரம் வேண்டும் எண்பொழி யாக்கையுள் பிறப்பினும் அவர்பால் அன்பொழியாமை அருள்மதி எனக்கே திருவரங்க கலம்பகம் எலும்பில்லாத யாக்கை புழு அதுல பிறந்தா கூட ஆண்டவன் அடியார மறக்க பிள்ளை பெருமாளை எங்க அருபாடுறார் அதே மாதிரி புழுவாய்ப்பிறியா தர வேண்டும் இறங்கி இருந்தீர் புனல் கங்கை செஞ்சடி மேல் வைத்த தீவண்ணனே உலகமெல்லாம் அணிய போகுது சுனாமி வரப்போகுது ரொம்ப ஆபத்து அப்படின்னு நானா அப்பறம் சுவாமி சொன்னாரா வந்துட்டு போகுது எனக்கு என்ன மண் பாதளம் புக்கு மண் பாதாளத்துக்கு போயிடுச்சு மண் பாதளம் புக்கு மால் கடல் மூடி கடல் நம்மளை மூடிட்ட சுனாமி அவங்க கடல் நம்மளை மூடிட்ட ஆபத்து ஒருத்தன் அழகா சொன்னாங்க பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா பிரயாணி நம்ம மேல பஸ் உட்கார்ந்துட்டா பிரியாணி ந்திரம் விந்துட்டான் கவலப்படாது ஏன் நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு தின்பால் நமக்கு கண்டோம் எது திருப்பாதிரி புளியூர் கண்பாவு நெற்றி கடவுச்சுடரையே வந்தார் வழிபட்டார் கும்பிட்டார் திருவதியக்குள்ள வர்றார் எல்லாரும் காலில் விழுந்துட்டாங்க நம்மூர் ஆள் இருக்கான சாயுற பக்கமே சாயி ஆட்டு கூட்டம் சமணரா வந்தா சமணம் இவர் இப்ப இப்படி வந்துட்டாரா எல்லாம் காலில் விழுந்துட்டார் திருமாணி குழி திருத்தணை நகர் எல்லாம் பார்க்கிறார் திருவதியைக்கு வந்தார் அங்க எல்லாம் பாடின பாட்டு கிடைக்கல திருவதிகை ஈரட்டானத்துக்கு வந்தார் உள்ள புகுந்தார் எப்படி கூறுறா தெரியுமா சேக்குலார் பாருங்க தூய வெண்ணீர் துதைந்த பொன்மே நீம் உடம்பெல்லாம் திருநீர் எப்பவுமே நாத்திகனா இருந்து ஆஸ்திகனா வந்தவனுக்கு ஆஸ்திரிகில ஈடுபாடு அதிகமா இருக்கும் எப்பவும் ஆஸ்திகத்திலே இருந்தவனுக்கு அவளது ஈடுபாடு இருக்காது இந்த பகுத்தறிவுல இருந்து இங்கிட்டு வர்றான் பாருங்க அவன் நம்மளோட நல்லாவே சாமி கும்பிடுவாங்க என்ன ரொம்ப காலம் வெயில்ல கிடந்தவன் நிழலை பார்த்த உடனே அனுபவிக்கிறேன் நம்ம நிழல்லே கிடந்து நிழல் மதிப்பு தெரியாம கெட்டு போயிட்டான் உடம்பெல்லாம் திருநீர் பூசினாராம் தூக்கியவெண் நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ் வடமும் ருத்ராட்சம் நாயகன் சேவடி தைவரு சிந்தையும் சேவருமான் திருவடி மனசனை நைந்து உருகி வாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் கண்ணீர் வழியுது வலிக செஞ்சொல் மேய செம்பாயும் வலிகம் வாடிக்கிட்டே போறார் உடையார் புகுந்தனர் வீதி உள்ளே நீட்டினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்யும் உடம்பெல்லாம் திருநீரு மார்பாரீர் மழை திருவடிவு ஏன் பேசாத நாளெல்லாம் பிரவா நாளே அப்படின்னு சொன்னவர் அவர் நான் ஊர் ஊரா ஒவ்வொரு நாளும் பேசுறேன் நினைச்சிக்கிட்டே இருக்கேன் கடவுளே சாகுற வரைக்கும் ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கணும் பேசுற போதே செத்து போயிடும் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே விழுந்திரும் அவன் என்ன நினைச்சிருக்கானோ தெரியல வக்கிர பிரார்த்தனைய வச்சு பார்ப்பமே என்னவோ செஞ்சுட்டு போறான் திருவதிகை வழிபாடு எரிகடலு தானை இறைவன் தன்னை ஏழையே நான் பண்டிகழ் தவாரே அங்கிருந்து மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி ஓடி வந்து காலில் விழுந்துட்டான் சமணத்தை விட்டு வந்துட்டான் எல்லாரும் சொல்லிவிட்டாங்க இனிமே மந்திரமாவது மாயமாவது கண்ணு மெதக்குது சார் ஒரு ஆள் பாடின பாட்டில ஓடி வந்து காலில் விழுந்தான் சைவனாக்கினார் கொஞ்சம் கூட அவன் கோபம் கிடையாது நஞ்ச கொடுத்தான் யானையை விட்டு மிதிக்க சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும் வா ஒன்ன ஒருகை வாக்கடைப்பான் அவனை அணைத்துக் கொண்டார் அவனை சைவனாக்கினார் குணவரீச்சுரம் என்று கோயில் எடுத்தான் திருச்சிராப்பள்ளியிலே மலைக்கோட்டையிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டினான் திருவதிகையிலே தங்கி இருந்த அப்பர் பெருமான் பதிமூணு திருப்பதிகம் பாடினார் வரவே இல்லை சம்பந்த சுவாமி சீர்காழிக்கு போயிட்டு போயிட்டு வருவார் வரலாறு வர்ற போது பாருங்க கிட்டத்தட்ட ஆறு முறை போயிட்டு வந்திருக்கார் இவரு திருவதிகை பதிமூணு திருப்பதிகம் நம்பனே எங்கள் போவே நாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவினாலும் செம்பொன்னே பவளக்குன்றே திகழ் மலர் பாதங்கண்பான் அன்பனே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே அருகை ரூசலானேன் அிகை வீரட்ட நீரே ஊஞ்சல் நாலு சங்கிலியை போட்டு கட்டியிருந்தான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்துச்சான் வந்தவன் ஒருத்தன் கட் பண்ணி விட்டானா ஊஞ்சல் என்னதுக்காக எவ்வளவு அப்படித்தான் யார் அருகையில் ஊசலானேன் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவாள் படையாய் போற்றி கொல்லும் கூற்று ஒன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி கற்றார் களைவாய் போற்றி வில்லால் வியன் போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி திருவீரட்டம் திருவதிகை வீரட்டம் அட்ட வீரட்ட ஒன்று பாட்டுன்னா அப்படி பாட்டு எளிமையான பாட்டு கொற்றார் அப்பர் சுவாமிகள் திருவண்ணல்லூருக்கு போனார் திருவாமாத்தூருக்கு போனார் திருக்கோவலூருக்கு போனார் திரு பெண்ணாகரத்துக்கு வந்துட்டார் திருப்பெண்ணாகரத்தில் வந்து கும்பிடுறாள் பெருமானை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ சமணத்துக்கு போயிட்டேன் வருஷம் வரைக்கும் சுவாமி அவதாரம் முதல்ல பாண்டவர் அப்பர் சுவாமி ஆனால் சம்பந்தர் தமிழ் இயக்கம் பண்ணதுனால அவர் பாடல் முதலில் வைக்கப்பட்டது பெரும் தமிழ் இயக்கம் சமணத்தில் இருந்து சைவத்தை காப்பாற்றின புண்ணியவான் சைவமும் தமிழும் தலைப்பினிதோங்க செய்தவர் ஞானசம்பந்த பெருமான் அதனால முதல்ல அவர் பாட்டை வைத்தார்கள் அவர் குருநாதர் அப்பருசுவாமி தன்னை அவருக்கு சிஷியராக்கி கொண்டார் பெருமான் போறார் நான் ரொம்ப நாள் சமணத்தில் இருந்துட்டேன் இப்பதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் எனக்கு ஒரு அடையாளம் போட்டு கொடு இந்த சில சமயம் சில மகா நாட்டுக்கு போனா பேட்ச் கொடுப்பாங்க பாத்தீங்களா இந்த பேட்ச் இருந்தா தான் உள்ள விடுவாங்க சிவலோகத்துக்கு போற பொழுது என்ன எல்லாம் எனக்கு ஒரு அடையாளம் போடு என்ன சூழத்தை என் மேல பொறி பச்சை குத்துவன் பார்த்தீங்களா சில பேர் பொண்டாட்டி கைய பச்சை குத்திருப்பதோ ஒரு ஆசை அவன் கையிலே இருக்கணும் அது மாதிரி பச்சை குத்துறது எப்படி சூலத்தை என் மேல் பொரிக்க வேண்டும் கடவுளே பொன்னார் திருவழிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் காப்பதற்கு இச்சைகுண்டேன் என்னை காப்பாற்றணும்னு நீ நினைத்தால் இரு கூற்று அகல எங்கிட்ட எமன் வரக்கூடாது எமன் வரக்கூடாதுன்னா எனக்கு அடையாளம் இருக்கணும் என் உடம்புல சூலத்தை பார்த்தா எமன் வரமாட்டான் அதனாலே மின்னாறும் மூவிலை சூளம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துண்ணாற் கடந்த திருப்பெண்ணாகணம் திருப்பெண்ணாகணத்து பெருமானை எனக்கு சூழ் அடையாளம் போடு எனக்கு திருவடி நீற்ற பூசு ரிஷப அடையாளம் போடு இடவக் கொடிமாயிறு இடவ போடு கும்பிட்டாரா ஒரு பூதம் வந்தது குனிஞ்சுக்கோ குனிஞ்சார் தோலில் மூவிலை சூதம் ரிஷபம் அடையாளம் போட்டு விட்டார் வேற எந்த அடியாரிக்கும் இது கிடையாது அடையாளத்தோட திரு அறத்துறை குன்றம் எல்லாம் போய் கும்பிட்டார் வரிசி கும்பிட்டார் கடைசியிலே சிதம்பரத்துக்கு வந்துட்டார் சிதம்பரத்துக்கு வருகிறார் இவரை கண்டு கிளிகள் அரகர என்று கூறுகின்றன அவரை பார்த்த உடனே ஹரஹராக சிதம்பரத்தில் இருந்து சம்பந்தர் நடராஜாவுக்கு பக்கம் அதனாலே கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வந்தார் அப்பர் பெருமான் மேற்கு வாசல் வழியா உள்ள வந்துவிட்டார் தில்லை பெருமானை கும்பிட வேண்டும் பெருமானே அங்கு வந்தார் கை கும்பிடுகிறார்ப்டி பரமாச்சாரியார் நூறு ஆண்டுியமான் கேட்டாங்க நீங்க கோயிலுக்கு போன சனீஸ்வரனையும் கும்பிடுறீ சிவபெருமானையும் கும்பிடுறீ ரெண்டு ஒன்னா ஒன்னா இல்லை சனீஸ்வரனுக்கு போடுறது சிவபெருமானுக்கு மட்டும்தான் தலைக்கு மேல கும்பிடு கடவுளை உள் மகிழும் கோன் கடல்கள் வெல்க உள்ள மகிழ்வான் தலைக்கு மேல கும்பிட்டா சிரங்கூவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க தலையை குனிஞ்சு கைய மேல தூக்கி கும்பிட்டால் உங்களை ஓங்குவிப்பான் புனை கொட்டிட்டே உடம்புல நடுக்கம் வயசாக வயசாக அப்போ சுவாமி எப்படி இருப்பார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் சிவாஜி கணேசன் வந்து நிற்பார் தெரியுதா அந்த புண்ணியவனுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா கர்ணன் நினைச்சா அவர் தான் வந்து நடிப்பார் வீரவாண்டிய கட்டபொம்ப நினைச்சா திருநாவுக்கரசு வருமான கண்ணும் பொலி மலை ஒளியாது பெய்யின் தகையன கரணங்களும் உடல் உருகும் பருவின எல்லா கரணமும் உருகுது பேரெய்தும் மெய்யும் தலைமிசை அப்படி போன உடனே ஆர்வத்தினால பாட ஆரம்பிச்சார் கீழே விழுந்தார் கும்பிட்டார் எழுந்தார் கும்பிட்டார் எழுந்தார் பகவானே நான் பக்தனாய் பாட மாட்டேன் இவ்வளவு பெரிய பக்தர் பக்தனாய் பாட மாட்டேன் பாடமாட்டேன் பரமனே பரம யோகி எத்தினால் பக்தி செய்தேன் எத்தினால்னா எதனால் அர்த்தம் நான் எப்படி பக்தி பண்ண போறேன் எனக்கு பக்தி பண்ண தெரியலையே என்னை நீக வேண்டாம் என்ன பார்த்து ஒன்னும் லாயக்கில்லாத பய அப்படின்னு சொல்லிப்படாதே முத்தனே முத்தி தரக்கூடிய பெருமானே முதல்வா எல்லோருக்கும் முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா அத்தான்னு அப்பான்னு அர்த்தம் முஸ்லிம் பெருமக்கள் போரா நாங்க வீட்டுல அப்பாவை அத்தானுதான் கூப்பிடுவோம் உங்க சிவபெருமானும் அத்தா தானாங்கிறாங்க ஆமா அவன் எல்லாருக்கும் அப்படித்தான் அத்தா உன் நாடல் காண்பான் அடியவாறு உன் திருவிளையாடலை பார்க்க இல்லை உன் நடன காட்சியை பார்க்க நான் வந்திருக்கிறேன் நீ எப்படி இருக்கிறேன் பகவானே பகவான் அப்படி பார்த்த என்ன நல்லா இருக்கியா எப்ப வந்த அப்படின்னாராம் யாரு நடராஜா இவருக்கு தெரியுது நமக்கு தெரியல நம்மள்தான் இத்தனை காலம் போய்க்கும் போட்டோம் ஒன்று இருந்து தினை மின்கள் மனசு முழுக்க அவற்றை இருக்கணும் ஒன்று இருந்து ஊனம் உங்களுக்கு ஊனம் கிடையாது கன்றிய காலனை காலால் கடிந்தால் எமனை காலால் உதைத்தவன் அடியவர்க்காய் சென்று தொழில்மின்கள் அடியவர்க்காக காலனை உதைத்த பெருமான் அவன் கோயிலை சென்று தொழில்மின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தான் எப்ப வந்த நல்லா இருக்கியா அப்படின்னு சிவபெருமான் ஓடி போயிருவாயில் குமிழ் சிரிப்பும் பனித்தடையும் உடம்பு பவள திருமேனி அதுல பால் வெண்ணீரும் இதுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு அவங்க சொல் போட்டாரா இனித்த முடையை எடுத்த பொற்பம் அதுக்கு மட்டும் அவ்வளவு நீளம் ஏன் எடுத்த பொற்பாதம் தான் நமக்கு அருள் பண்ண போகுது குஞ்சித அதுக்கு பேரு இனித்த முடையை எடுத்த பொற்பம் காண பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவது இந்த மானிலத்தே இந்தியாவில புறக்கணும் சிதம்பரத்துக்கு பக்கத்துல பிறக்கணும் நடராஜாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் எம்பெருமானை கும்பிடணும் அப்படியே கும்பிட்டுக்கிட்டே இருக்கார் அவரை இன்னைக்கு பூரா கும்பிட வச்சிருவோம் நடராஜாவுக்கு முன்னாலே அப்படி பெருமான் கும்பிட்டபடி இருக்கார் எப்ப வந்தேன்னு கேட்டிருக்காரு குனித்தபுருவத்தை காட்டி இருக்கார் இந்த பிறவி வேணும்னு எல்லாரும் பிறவி வேணாம்னு கேட்பாங்க மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு கேட்க வச்சிருக்கார் நடராஜா கூட திருநாவுக்கரசு பெருமான் பேசிட்டே இருக்கார் நாளைக்கு வதக்கி பேசுவார் முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூர்த்தனுக்கு ஆட்பட்டு இருப்பதன்றோ நந்தம் கூலமையே அவனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பது ஒன்றுதான் நம்முடைய செயல் அப்படின்னு எழுத்தஞ்சில் சொல்லி நடராஜ பெருமானுக்கு முன்னால் அப்பர் பெருமான் வழிபாடு செய்கிறார் நாம் ரெண்டு பேரையும் வழிபாடு செய்து இந்த அளவோடு இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம் இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி திரளாக வந்து கேட்கக்கூடிய கூட்டத்துக்கு நன்றி அப்பர் சுவாமி வரலாறு இனிமே ஒரு வேகம் வந்துடும் செயற்கழாருக்கே அருமையான வரலாறு சாந்தோர்களுடைய வரலாறு ஒரு வைணவரும் ஒரு சைவரும் சந்தித்தார்களா சைவர் வைணவரை பார்த்து கேட்டாரா நீங்கதான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க வைணவர் ஏன்னாராம் உங்க நாலாயிரத்துக்கு ஏப்பரை வந்ததுக்கு வியாக்கியானம் பண்றதுக்கு பெரியவாச்சாம் பிள்ளைன்னு ஒரு புண்ணியவான்னு உங்களுக்கு கிடைச்சாரே பாட்டுக்கு விளக்கம் கொடுக்க எங்களுக்கு ஆள் கிடைக்கலையே திருமுறைகளுக்கு அப்படின்னு சொன்னாரா சைவர் பைனவர் சொன்னாரா சைவரே நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன் அறுபத்தி மூவர் வரலாற்றை பாடுறதுக்கு பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சேக்கிளார் கிடைச்சாரே எங்களுக்கு அப்படி ஆள் கிடைக்கலையே நீங்க தான் கொடுத்து வைத்தவர்கள் சேக்குளார் பெருமான் முப்பது நாள் ருத்ரகாளியம்மனுடைய ஆலயத்திலே இந்த நிர்வாக பெருமக்களுடைய புண்ணியத்தினாலே இங்கே இருக்கிறார் சேர்க்கலாரோடு நாம் வாழ்கிறோம்